வீரரால் செல்வம் போல் சேர்கவேன் என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர்களை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்பு உன்னியாசத்தின் புகைதாரர்களான திருமதி கே லட்சுமிபாயம் அவர்களே திருமதி அலமேத புருஷோத்தம் அவர்களையும் பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவானே வணக்கம் எண்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பலம் நௌஷதி திருப்பியந்தி தேவா நகி பகதி மருண் நிர்மலா அபானி பாணி न न बिन्दति सूर्यन ஒருவனுடைய உதயத்தினாலே இந்த உலகம் முழுக்க இயங்குது எந்த சூரியனுடைய உதயம் இல்லை என்றால் மழை பெய்யாதோ பருவங்கள் பொய்க்குமோ சமுதிரங்கள் எல்லை தாண்டுமோ தேவர்களுக்கு யாகங்கள் நடக்காதோ அந்த சூரியனுடைய கருணை உங்களுக்கு கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிறார் நாம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சூரியன்கிறது வெயில் கொடுக்கறது அது ஒண்ணுதான் அது செய்கிற வேலைன்னு ஆனா அது இன்டைரக்டா மறைமுகமாக எத்தனை காரியங்களுக்கு உந்துகோலாக இருக்கிறதுங்கிறத சொல்ற பாருங்க வியாபன் வியாபன்னா அழிவு இல்லாம போறது எது அப்படின்னா ருத்து ருத்துனா பருவ காலங்கள் முன்பணி காலம் கூதிர்காலம் வசந்த இலையுதிர் காலம் மழைக்காலம் வெயில் காலம்னு சொல்றோம் இல்லைங்களா வருஷத்துக்கு ஆறு பருவங்கள் இந்த பருவங்கள் ஒழுங்கா வர்றதுக்கு காரணம் சூரியன் ஒழுங்கா பயணிக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்றாரு பனிரெண்டு ராசிகள்லையும் சூரியன் கரெக்டா வர்றதுனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சொல்லி வச்சாப்ல மார்கழி மாசம் குளிர்து மே மாசம் வெயில் அதிகமா இருக்கு பிப்ரவரி மாசம் பூக்குது மாசம் ஆயிடுச்சா குடிறும் மே மாசம் ஆயிடுச்சா வெக்கையா இருக்கணும் யாராவது அது எப்படி கரெக்டா இத்தனை லட்சோபட்சம் ஆண்டுகளாக வெயில் காலம் அந்த வெயில் காலத்துல தான் வருது மழை காலம் அந்த மழை காலத்துல தான் வருது கொஞ்சம் கூட மாறலையே அது எப்படி அது ஏன் அப்படின்னா சித்திரை மாதம் தொடங்கி சூரியன் கரெக்டா ஒவ்வொரு ராசியா மாறி வர்றான் அந்தந்த ராசிக்கு வரும்போது இன்னென்ன குணம் இன்னென்ன ரியாக்சன் இன்னென்ன விளைவு அப்படின்னு பகவான் நியமிச்சிருக்கிறான் அவன் ஒருவனுடைய சஞ்சாரம் மாறுபட்டு போனால் என்ன ஆகும் எல்லாமே ஸ்தப்தமாயிடும் எல்லாமே தலகிடுப்போம் அதான் சொல்ற வியாப்பண்ண ரிதுகு பருவங்கள் அழிவதில்லை மாறுவதில்லை காலிசரதி கா அப்படிங்கிறது இந்த ரிவோட போய் சேரும் காலம் என்பது மேஜர் ஹெட் பெரிய தலைப்பு அதுக்கு உள் உள்தலைப்புகளாக பருவங்கள் இந்த ஆறு பருவ மாற்றத்துடன் காலம் வந்து அழியாமல் நிகழ்கிறது காலத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு நம்ம சொல்லும் போத எப்படி சொல்றோம் வெயில் காலம் மழை காலம் குளிர் காலம் இலையுதிர் காலம் எல்லாம் காலம் காலம்னு முடியுது காரணம் என்னன்னா காலத்தினுடைய உட்புரிவுகள் தான் இந்த பருவங்கள் அப்ப ஒரு காலத்துக்கு இந்த ஆறு உட்புரிவுகள் ஒழுங்கா நடக்கணும் காலம் என்ற சக்கரத்துக்கு ஆறு விட்டங்கள் அல்லது ஆரங்கள்னு சொல்றோம் அந்த மாதிரி அது ஒழுங்கா இயங்குவதற்கு அழிவில்லாமல் இயங்குவதற்கு சூரியன் தான் முக்கிய காரணம் நவகிரகங்களில் தலைவன் சூரியன் ஏன் சொன்னாங்க எல்லா கிரகங்களும் இவனை அண்டித்தான் வாழ்கின்றன சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் சந்திரனுக்கு பிரகாசம் சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தான் வியாழன் புதன் சுக்கரன் மற்ற எல்லா கிரகங்களும் இவன் நின்றுட்டான்னு சொன்னா எல்லா கிரகமும் நின்று போகும் அதனால நவகிரகாதிபதி ஜோதிஷ் மண்டலாதிபதி என்று அவனுக்கு பெயரிட்டார்கள் கால வியபிச்சரத்தி பலம் இந்த ரெண்டாவது நான் வந்து அடுத்து வரணும் வியபிச்சர்த்தி பலம் பலம் அப்படின்னு சொன்ன பலம் ஆக்சுவலா வச்சுக்கலாம் ந ஔஷதி அப்படிங்கிற ஔஷதின தாவர வர்க்கம் மரம் செடி கொடி எல்லாம் வியபிச்சர்த்தி ந பலம் பலன் தருவதிலிருந்து தவறுவதில்லை வியபிச்சரை அப்படின்னு சொன்னால் பாதை தடுமாறி போதல் அதாவது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கிறது நடக்காமல் அதுக்கு வபிச்சாரன்னு பேர் இந்த தமிழில் ஒழுங்குங்கிட்டு போன பெண்களை வந்து விபச்சாரின்னு சொல்லுவாங்க விபச்சார விடுதி அப்படின்னு அந்த விபச்சாரிங்கிற வார்த்தை இதுலேருந்து தான் வருது வியபிச்சரை அப்படின்னா எல்லா பெண்களும் ஒழுங்காக ஒரு புருஷனோடு வாழ்கிறாங்க இவன் மட்டும் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறி பல ஆண்களோடு வாழ்கிறாள் அதனால வியபிச்சாரி அப்படின்னு பேர் நெறி தவறி போதல் அந்த சொல் வந்து இங்கிருந்து வந்தது தான் வியபிச்சாரங்கிறது இங்கே என்னன்னா தாவர பலன் தருவதிலிருந்து வியபிச்சரிப்பதில்லை அதாவது பாதை தடுமாறி போவதில்லை ஆனால் நமக்கு இந்த சொல் அமைப்பை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நான் பரங்கிப்பேட்டையில் இருந்தபோது இதே அர்த்தத்துக்கு மிரண்டுங்கிற ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க இப்பவும் அப்படித்தான் யூஸ் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட பொண்ணு நாங்க வேலைக்கு வச்சுக்கலாமா நாலு போய் கேட்டா வேலை நல்லா செய்வா ஆனா கொஞ்சம் மிரண்ட பொண்ணு அப்படின்னா மிரண்ட பொண்ணுன்னு சரி பயந்த பொண்ணு நாங்க நினைச்சு நாங்க அப்படிலாம் பயமுறுத்த மாட்டோம் அடிக்க மாட்டோம் கூலி எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவோம் அப்படின்னா மிரண்டான்னா ஒழுக்கம் கேட்டது அர்த்தம் தம்பி அப்படின்னாங்க எப்படிதான் இந்த வார்த்தைக்கு அந்த பொருளுக்கும் சம்பந்தம் வந்துச்சோ தெரியல அப்புறம் நானா மூளையை கசைக்கு யோசனை பண்ணி பார்த்தேன் மாடுகள்லாம் ஒழுங்காக ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு மாடு மட்டும் பஸ் கேட்டு மிரண்டும் பாதை தவறி போகுது இல்லையா அது மாதிரி பாதை தவறி போதல் என்பதற்கு மிரண்டா என்ற சொல் அவர்கள் யூஸ் பண்றாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் இந்த சொல் ஆராய்ச்சியெல்லாம் ஓரளவுக்கு பண்ணினா தான் அவங்களுக்கு லிங்க்யஸ்டிக் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதாவது மொழிகிகள் மொழிகளை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும் மேலோட்டமாக புரிஞ்சிக்காமல் வேரிலிருந்து புரிஞ்சுக்கணும் அழகிய சொக்கநாத பிள்ளைன்னு ஒரு புலவருங்க அவரு ஒரு விடுகதை போடுறாரு அந்த விடுகதை கேட்டால் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை இன்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த வார்த்தைக்கு உரிய சில இலக்கணங்கள் சொல்கிறேங்கிறேன் முற்பாதி போய்விட்டால் இருட்டே அந்த வார்த்தையினுடைய முதல் பாதி எடுத்துட்டிங்கன்னா மீதி பாதிக்கு இருட்டுன்னு அர்த்தம் முன் இல்லாவிட்டால் பெண்ணே அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தை மீதி சொல்லுக்கு பொம்பளை அர்த்தம் பிற்பாதி போய்விட்டால் ஏவல் சொல்லலாம் பின்பாதி எடுத்துட்டா முன்னால் இருக்கிறது ஒரு கமாண்டிங் வேர்டு உத்தரவு போடுற ஒரு வார்த்தை பிற்பாதியுடன் முன் எழுத்து இருந்தால் மேகம் பிற்பாதியோட அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தை சேர்த்தீங்கன்னா அது மேகம்னு அர்த்தமாகும் சொற்பாக கடை தலை சின் மிருகத்தீனி முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் விலங்குகள் ஆகாரம் தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்று அந்த வார்த்தையினுடைய இரண்டாவது எழுத்த மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பனிரெண்டு மாசத்துல ஒரு மாதம் அது சொல்லிட்டு பொற்பார் தென் புய முத்துசாமி மன்னா அந்த ராஜா பேரு முத்துசாமி பொற்பார் தென் புய முத்துசாமி மன்னா புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே இதில் புதைந்திருக்கிற பொருள் என்னவென்று சொல் அது என்ன வார்த்தைங்கிற அவரே ஆன்சரை லீக் பண்ணிட்டார் கடைசியில என்ன புதையலுங்கிறதா வார்த்தை இப்ப நான் சொன்னதை மறுபடி ஃபாலோ பண்ணுங்க புதையலுங்கிறது சொல்லு முற்பாதி போய்விட்டால் இருட்டாகும் புதையல்ல புதைய எடுத்துட்டீங்கன்னா அல் அல்லுனா இரவு அல்லும் பகலும் உழைக்கிறான்னு சொல்றாங்கல்ல அல்லுனா இருட்டு முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் முன் எழுத்து இல்லாவிட்டால் பெண்ணை ஆகும் புதையல்ல முதல் எழுத்து எடுத்துருங்க தையல் தையல்னா என்ன தையல் நான் எகின்னு சொல்றாங்கல்ல தையல்னா பொம்பளையை குறிக்கும் பெண் ஆகும் பிற்பாதி போய்விட்டால் ஏவல் சொல்லலாம் பின்னால் இருக்கிற பாதியாகிய புதையல்ல அல்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு உத்தரவு புதை இந்த மாங்கோட்டையா மண்ணுக்குள்ள புதை அப்படின்னு சொல்றவங்கள உத்தரவு அப்போ பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம் பிற்பாதியுடன் முன் எழுத்து இருந்தால் மேகம் பிற்பாதி வந்து எல் அதோட முதல் எழுத்து பூ புதையலுடைய முதல் எழுத்து பூ இல்லையா புயல் புயல் என்ற சொல்லுக்கு செந்தமில்ல மேகம் அர்த்தம் அப்ப மேகம் என்ற அர்த்தம் வரக்கூடிய புயல்கிற வார்த்தை இரு சொற்பாக கடை சின் மிருக அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தீங்கன்னா விலங்குகள் சாப்பிடறத ஒரு ஆகாரம் முதல் எழுத்து என்ன பூ கடைசி எழுத்து என்ன இல்லு ரெண்டும் சேர்த்தா புல்லு அடுத்தது தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்று புதையல் இரண்டாவது எழுத்து என்ன தை தைங்கிறது ஒரு மாசத்தினுடைய பெயரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பார் தென் புய முத்துசாமி மன்னா புகழுவாய் இக்கதையின் புதையல் கண்டே இதுல என்ன பொருள் புதஞ்சிருக்குதுங்கிறத சொல்லப்பா அப்படின்னு சொல்லி அவரே குழு கொடுத்துட்டாரு புதையலுதான் அந்த வார்த்தை அப்படின்னுட்டு இப்படி சொல்ல ஆராய்ச்சிகள் அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய புலவர்களுக்கு தான் இது தெரியும் நினைக்கிறீங்களா அந்த காலத்தில் பாட்டிகளுக்குலாம் இது அத்துப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகாத பாட்டிகள்லாம் கால நீட்டி போட்டு உக்காந்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஏப்பா பேராண்டி வா என்ன படிக்கிறேன் எம்ஏ தமிழ் ரெண்டாவது வருஷம் படிக்கிறேன் அப்படியா தமிழ் எம்ஏ படிக்கிறியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு ஒரு விடுகதை விட்டாங்கன்னா அவ்வளோதான் இவ்வளோ யூனிவர்சிட்டி எஜுகேஷன்லாம் பறந்துடும் பாட்டி எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓடி போயிடுவான் அந்த காலத்து பாட்டிமார்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அவ்வளவு தூரம் அவங்க வந்து தமிழிலே அத்துப்படியாக இருந்தார்கள் இதுக்கெல்லாம் வந்து சொல்ல ஆராய்ச்சி எதையுமே வந்து ரிசர்ச் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு புத்தி வேணும் இங்கே வபிச்சரத்தி என்றால் தாவரங்கள் பலன் தருவதிலிருந்து பாதை மாறுவதில்லை வெபிச்சரத்தி பழம் பழம்னா ஃப்ரூட் என்ற பழம்னு வச்சுக்கலாம் எல்லா தாவரங்களுக்கும் பலனும் ஒன்று இருக்கு நெல்லுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னா அரிச்சு கொடுக்கணும் பருத்திக்கு என்ன பலனு துணி கொடுக்கணும் பஞ்சு கொடுக்கணும் இதெல்லாம் பலன் ந ஔஷதி ரெண்டும் சேரும்போது நௌஷதியின்னு வரும் ந ஔஷதி ரெண்டும் சேரும்போது நௌஷதியின்னு வரும் ஔௌஷதி என்றால் தாவர வர்க்கம் இந்த தாவர வர்க்கம் ந வபிசிரத்தி பலம் பலன் கொடுப்பதிலிருந்து தவறுவது இல்லை அப்படிங்கிறார் காரணம் என்ன சூரியன் ஒழுங்கா உதிக்கிறதுனால என்னடா ஆகுதுன்னா எல்லா இலைகளிலையும் பச்சையும் உருவாகுது பச்சையம் உருவாகிறதுனாலே தாவரங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது தாவரங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனால அது காய்க்குது கனிக்குது நாம பாட்டுக்கு வீட்டுல நிம்மதியை சாப்பிட்டு போ போறது போதே தூங்கிடுறோம் ஆனா இரவும் பகலும் இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த ஆதவன்தான் காரணம் என்பதை எத்தனை பேர் உணர்வார்கள் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலையில சோறு போட்டு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும்னு சித்தர்கள் சொல்கிறார்கள் அதாவது எந்த வியாதியும் எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கு ஆர்பிஎஸ்சியில இருக்கு ஒயிட்பிஎஸ்சியில இருக்குது அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கு வாழை இலையில தான் சோறு போட்டு சாப்பிடணும் தட்டில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னும் வெளியில சாப்பிடுங்க முடிஞ்சா தங்கத்தில் சாப்பிடுங்க எல்லாத்துக்கு வம்பு பேசாம வாழை இலையில சாப்பிடுங்கன்றான் கண் பார்வை கடைசி வரைக்கும் மங்காமல் இருக்கும் முடி நரைக்காம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாழை இலையில வந்து உலகத்திலேயே அதிகமான வாழை உற்பத்தி செய்வது நம்பர் டூ ஆக இருக்கிறது இந்தியா இந்தியாவில தான் அதிகமான வாழை மரம் உற்பத்தியாகுதான் காரணம் என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் வாழை தான் சாப்பிடறது வாழை தான் சாமிக்கு படைக்கிறது அப்படின்னு வச்சிருந்தாங்க ஒரு தலைமை என்ற ஒரு வெளிநாட்டுக்காரர் இங்க வந்து பார்த்துட்டு இந்தியாவிலே மக்கள் சாப்பிட்ட பிறகு தங்கள் சாப்பாட்டு தட்டை குப்பையில இருந்து விடுகிறார்கள் அப்படின்னு என்னடா சாப்பாட்டு தட்டை டெய்லி குப்பையில போட்டா என்னடா ஆகுதுன்னா வாழ இலைன்னா சொல்லிருக்கான் அப்படி ஆனா அந்த வாழை சாப்பிடுறதுல ஏகப்பட்ட ரகசியங்கள் அடங்கி இருக்கு இந்த கொக்கோ கோலா அப்படின்னு சொல்றோமே எவ்வளோ காசு வாங்குறான் ஒரு பாட்டில் கொக்கோ கோலாவுக்கு இருபத்தி அஞ்சு வாங்குறான் முப்பது ரூபா வாங்குறான் கடைசியில அது என்னடா ஆப்பிரிக்காவில் ஒரு மரம் அந்த மரத்துக்கு பேரு கோலா ட்ரீனு பேர் அந்த மரத்தினுடைய பூக்கள் நட்சத்திர வடிவில் இருக்குமா அதனுடைய ஓரங்கள்ல அந்த கோலா விதைகள் இருக்கும் அந்த விதைகளை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நீக்ரோக்கள்லாம் ரொம்ப வாரம் சுமக்கிற போது எடுத்து வாயில போட்டு மென்னாங்கன்னா ஒரு காப்பி குடிச்ச மாதிரி சுறுசுறுப்பா இருக்குமா களைப்பா இருக்கிற போதெல்லாம் அந்த கோலா விதைகளை எடுத்து மென்று கொள்வார்கள் இதை ஒரு வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சி அந்த கோலா விதையை எடுத்து அதை நுணுக்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ட்ரிங்க் ஆக்கி கோகா கோலா அப்படின்னு விற்கலாம் அதுவும் தாவரத்துலேருந்து வர்றதுதான் அந்த கஃ சரக்கு அதில் ரொம்ப இருக்கு காப்பி குடிச்சா என்ன நடக்குதோ அதுதான் அந்த கோலா விதையில நமக்கு கிடைக்குது இயற்கையிலே நமக்கு எல்லா மருந்துகளும் இருக்கு பகவான் என்ன பண்ணினான் இந்த உடம்பை படிக்கிற போது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் வைச்சான் பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் வைச்சான் இங்க ஏதாவது கோளாறு வருதுன்னா சுத்திலும் இருக்கிற அந்த தாவரங்கள்ல இதையும் அதையும் சேர்த்து அரைச்சு இதை கொதிக்க வச்சு குடி சரியா போய்ட்டு நீங்க தேவலோகத்துக்கு போய் பார்க்கடலை அமுதம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கருவேப்பிலை ரெகுலரா சாப்பிட்டு உங்களுக்கு சக்கரை வியாதி குறைஞ்சிடும் இதை சொன்னா பல பேர் தெரியாது வெந்தயம் டெய்லி உள்ளங்க எழுவு சாப்பிடுவாங்க உங்களுக்கு சக்கர வியாதியே வராது சாக்கர வரைக்கும் அது மாதிரி கொத்தமல்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தமே தூக்காது கொத்தமல்லியில கொஞ்சம் தேங்காய் அரைச்சு கொஞ்சம் பொட்டுக்கடல சேர்ந்து தொயல் மாதிரி சாதத்துல போட்டு பேசி சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து மனிதனை எளிமையோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கக்கூடிய சர்வசாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒழுங்கா ஒதுக்கலைன்னு சொன்னா இந்த தாவர உலகம் பட்டு போகும் தாவர உலகம் பட்டு போனால் அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஆடுகள் கிடைக்காது சைவ உணவு சாப்பிடறவங்களுக்கு நேரடி உணவு கிடைக்காது வைத்தியர்களுக்கு மருந்து கிடைக்காது இந்த தாவரங்கள் அழிந்து போனா மழை சுழற்சியை பாடுங்க அப்போஷதி கூட்டி படிக்கணும் இஷ்ட பாத்தீங்களா அந்த விருஷ்டி இஷ்டாவை விட்டுருங்க நவுஷதி எடுத்துக்கங்க முதலிச்சரதி பலம் அதை சேருங்க அப்படி சேர்த்தீங்கன்னா தாவர வர்க்கமானது பலம் தருவதிலிருந்து விலகி போவதில்லை நமக்கு நெல்லு கிடைக்குது கோதுமை கிடைக்குது காய் கிடைக்குது கனி கிடைக்குது எலை கிடைக்குதுன்னா சூரியனாலதான் கிடைக்குது அப்படிங்கிறேன் சோ நீங்க பாட்டுக்கு விவரம் தெரியாம ராத்திரி முடிஞ்சிருச்சு பகல் வந்துருச்சுங்கிறத காட்டுறதுக்கு சூரியன் வந்துட்டான் அவன் டூட்டி அவ்வளவுதான் வெளிச்சம் கொடுக்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க மறைமுகமா அந்த சூரியன் எவ்வளவு பண்றான் இன்னும் நீங்க யோக சாஸ்திரத்துக்கு வந்தீங்கன்னா பக்தி யோகத்துல என்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஒவ்வொரு ஆத்மாவோடும் அந்த சூரியன் நேரடியாக கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளாலே பிணைக்கப்பட்டிருக்கிறான் முக்தி அடைகிற ஆத்மா அந்த சங்கிலியை பற்றி கொண்டு சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் அர்ச்சராதிகரையை அடைந்தவன் மோட்சம் அடைகிறான் என்று உபனிஷதர்கள் சொல்லியிருக்குது யோக சித்தாந்தத்தில் சூரியனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு பொய் சொல்லும் போதும் ஒவ்வொரு திருட்டு செய்யும் போதும் ஒவ்வொரு பாவம் பண்ணுற போதும் உங்களுக்கும் சூரியனுக்கும் உள்ள சம்பந்தம் அறுபடுகிறது என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன அதனால சூரியன் லேசா நினைக்காதீங்க அதனால ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சவடனே சூரியனை பாவத்து கும்பிட்டுட்டா அப்படின்னா உன் சகல பாவங்களும் பொறுத்துக்கு அடுத்தது பாருங்க அப்படிங்கிருஷ்டிருஷ்டி அப்படின்னு சொன்ன மழைன்னு அர்த்தம் இஷ்டான உரிய காலத்திலே பொழிகிறது இஷ்டான இஷ்டப்படி அதாவது கரெக்டா எந்த நேரத்தில் பொழிகணுமோ அந்த நேரத்தில் பொழிகிறது அப்படிங்கிறதுக்கு மழை விருஷ்டி இஷ்டா சூரியன் ஒழுங்கா வர்றதுனால மழை பெய்துன்றாங்களே எப்படிங்க சூரியன் உஷ்ணம் இல்ல கொடுப்பான் வெயில்ல கொடுப்பான் மழை எப்படி வரும் சூரியனால அந்த சூரியன் தானே கடலுடைய தண்ணீரை ஆவியாக்கி மேகமாக்கி அந்த மேகங்கள் உரிய இடத்துல வந்து உங்களுக்கு மழை பொழியுது அப்ப சூரியன் அந்த வேலையை பண்ணலன்னா உங்களுக்கு மழை கிடைக்காதுல்ல நீங்க ஒண்ணு இல்லை சாதாரணமா சாதம் பொங்குறீங்க இப்ப குக்கரில் வைக்கிறீங்க அந்த காலத்துலாம் எப்படி ஒரு பாத்திரத்துல அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு மேலே மூடிடுறீங்க இந்த கொதிக்க கொதிக்க இந்த ஆவியெல்லாம் மேலே தட்டுல போய் துளி துளியாக நிற்கும் இதே ப்ராசஸ் தான் மழை மழைங்கிறது என்ன சூரியன் கடலில் இருக்கிற தண்ணீரை அப்படியே சுண்டை வச்சு ஆவியாக்கி மேகங்கள் மூலமாக்கி நிலத்துக்கு கொண்டு வந்து அங்க அங்கே போய்கிறான் அப்ப மழையும் சூரியனால் தான் வருகிறது அப்படிங்கிற அது ஒழுங்கா மக்கள் நியாயமான வாழ்க்கை வாழலைங்கிற போது என்ன ஆகுதுனான சூரியனுக்கு கோபம் வந்துருது அந்த வேலை அவன் செய்யறதில்லை அல்லது அந்த கடல் நீரை மழையாக மாற்றி எங்க மழை தேவையில்லையோ அங்க பெஞ்சிட்டு போயிடுவான் காட்டில் மலையாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு காட்டுல மழை பெஞ்சா கடல்ல மழை பெஞ்சா யாருக்கு பிரயோஜனம் அந்த மாதிரி பெஞ்சிட்டு போயிடுவான் அப்பதான் மக்கள் தாங்கள் செய்கிற குற்றங்களில் இருந்து பிராய சித்தம் பெற்று சூரியனுடைய அருளை பெறுவதற்காக யாகங்கள் செய்தார்கள் ஸ்தோத்திரங்கள் பாடினார்கள் திருப்பாவையில ஆளிமலை கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா அந்த பாட்டு சொன்னா மழை வரும்னு சொல்லியிருக்கு சமீபத்துல சிறிபெரும்புதூர் வரதீதிராஜ சுவாமிகள் எங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாரா அங்க வந்து மழை இல்லை விவசாயத்தில் பயிரெல்லாம் ரொம்ப வாடுது சாமி ஏதோ உங்கள் பொறுப்பாகம் பட்ட பொண்ணியத்துல யாவது மழை பெய்யும்னு சொன்னபோது என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லாருமா சேர்ந்து ஆழிமலை கண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஆழிமலை கண்ணா பாசனம் சொல்ல சொல்லி என்ன ஆச்சுன்னா இது காலையில் நடக்குது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மழை ஜோன்னு ஊத்திடுச்சு அது உடனே வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணேன் திருப்பாவை மகிமையை பார்த்தீங்களா அப்படின்னு இந்த ஆழிமலை கண்ணாங்கிற பாசனத்தில் இன்னொரு விசேஷம் உண்டு இந்த ஈணாங்கிற எழுத்துருக்கு இல்லையா வாழைப்பழம்னு சொல்கிறேன் இந்த லானா அதிகமாக வரக்கூடிய பாசனம் வீட்டில் போய் சொல்லி பாருங்க இந்த வாய்ப்பல வாய்ப்பழங்கிறவனா அது சொல்றது கஷ்டம் அது வந்து ராணா வந்து ஏகப்பட்ட தடவை வரும்படியா அந்த மாதிரி பாடிடு அதனாலதான் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படின்னா தமிழ்ல கஷ்டமான எழுத்து எதிரான இந்த ராணா இந்த வெள்ளைக்காரனுக்கு இந்த லானா வரவே வராது அவன் வந்து பாலும் பழமும்னு எழுதுனானா பழம்ங்கிறதுக்கு இசட்டு போடுவான் பாலும் பழமும் அப்படி அவனுக்கு இந்த ராணா நாக்கு வடங்க வணங்காது அப்படி ஒரு எழுத்து இதுல திருப்பாவை திருவெம்பாவையை பற்றி ஆய்வு செய்த ஒருத்தர் ஒரு ஆச்சரியமான ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருக்காரு தமாஷா கூட எனக்கு இருந்தது என்னடாண்ணா திருப்பாவை திருவெம்பாவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று ஒற்றுமை உள்ளதாக இருக்கிறது ரெண்டுமே மார்கழி மாசத்துல சொல்றாங்க பல செய்திகள் ஒன்னா இருக்கு அது மட்டும் இல்லைங்க திருப்பாவை எழுதுனது யாரு ஆண்டாளு திருவெம்பாவை எழுதுனது மாணிக்க வாசகரு திருப்பாவையினுடைய முதல் பாசுரத்தினுடைய முதல் எழுத்து என்ன மார்கழி திங்கள் அப்படின்னு முதல் எழுத்து மானா அந்த மாணா வந்து திருவம்பாவை எழுதின ஆசிரியராகிய மாணிக்க வாசகருடைய முதல் எழுத்து மாணிக்கவாசகிற பேருக்கு முதல் எழுத்து மாணா அதான் ஆண்டாள் தனக்கு முதல் எழுத்தா வச்சு பாடியிருக்கிறார் அவர் எப்படி பாடுறாரு அப்படின்னா ஆதியும் அந்தமும்னு திருவம்பாவே பாடுறாரு முதல் பாட்டு அதுல முதல் எழுத்து ஆனா ஆனா ஆண்டாளுடைய பேருக்கு முதல் எழுத்து ஒருத்தர் பொருத்த சொல்லி வச்சுட்டு பாடின மாதிரி இருக்குதுங்க தற்செயலா பகவான் வந்து கொடுத்த ஒரு கொடை அது மகான்களுடைய வாக்குல எப்படியெல்லாம் வந்து ஒரு கார்லேஷன் வருது பாருங்கன்னு ஒரு தமிழ் புலவர் கண்டு சொன்னார் இப்ப எதுக்கு சொல்ல வர என்ன இந்த மழைங்கிறது அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெஞ்சுக்கிட்டு நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நினைக்கிறோம் அப்படி இல்லை நாம நம்ம வாழ்க்கை முறையில ஒழுங்கா இருந்தாதான் மழை பெய்யும் பழைய காலத்துல வந்து பாண்டிய நாட்டிலே பனிரெண்டு ஆண்டுகள் மழை இல்லாம போச்சு அதுக்கு கீழே எழுதுறான் கோள்நிலை தெரிந்தலால் கிரகங்கள் நிலைமை மாறிச்சு ஏண்டா கோள் நிலை தெரிஞ்சதுன்னா மன்னனும் மக்களும் நெறித்த வாழ்ந்ததால் அப்படின்னு மக்களும் மண்ணலும் நெரிவரி வாழ்ந்தால் கோள் தெரியும் கோல்நிலை தெரிந்தால் மழை நின்னு போம் அதான் சூரிய நமஸ்காரி உங்களுக்கு மழை கிடைக்கும் இஷ்டா மழையானது இஷ்டப்படி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின் அதிவருஷ்டினா அதிகமான மழை அனாவிருஷ்டினா மழையின்மை மழையெல்லாம் போயிடும் இது ரெண்டுமே நமக்கு கஷ்டம் தானே அப்போ விருஷ்டி இஷ்டா இது முதல் வரிக்கே அர்த்தம் அடுத்த வரி ந இஷ்டைஹி திருப்தந்தி தேவா நகி அப்படிங்கிறார் அதாவது யாகங்கள் செய்யப்படுவதனால் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அதை இவர் வந்து டபுள் நெகட்டிவ்ல சொல்றாரு தேவர்கள் திருப்தியடையவில்லை யாகத்தினால் என்ற அவல நிலை இல்லை அப்படிங்கிறார் நிஷ்டைஹி திருப்தந்தி நகி தேவாகா தேவர்கள் யாகத்தினாலே திருப்தி அடையவில்லை என்ற நிலை இல்லை அப்படிங்கிறார் இப்போ நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறதானப்பா வருஷம் ஒரு தடவையாது அப்படின்னா நான் போகாமல் ஒன்றும் இல்லைங்க அப்படின்றான் போகாமல் இல்லை அப்படின்னா போறேன்னு சொல்ல வேண்டியதானே போகாமல் இல்லைங்கிற டபுள் நெகட்டிவ் போட்டால் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றது அது மாதிரி தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடையாமல் இல்லை அதாவது சூரியனுடைய ந பிளஸ் ரெண்டும் சேரும் போது நேஷ்டைகின்னு வரும் இஷ்டானா யாகம் இஷ்டைகினா யாகங்களாலே திருப்தந்தி திருப்தி அடைகிறார்கள் தேவாகான தேவர்கள் நகி ந திருப்தி அடையவில்லை திருப்தி அடையவில்லை என்ற நிலை ந இல்லை அப்படின்னு வரும் திருப்தந்தி தேவாகா நகி அப்படின்னு சொல்லி அப்படி அழுத்தி சொல்றேன் யாகங்கள் தேவர்களுக்கு பண்ணணும் வானலோகத்திலே இருக்கிற தெய்வங்களை நம்ம கூப்பிட்டு யாகங்கள் பண்ணினா தான் அவங்க சந்தோஷம் அடைந்து அவர்கள் ஆசீர்வாதம் பண்றாங்க மனுஷர்களுக்கு அது கடமை இப்போ தான் வர வர மாடர்ன் கா யுகத்தில் யாகம் பண்ணுறதே மறந்துட்டாங்க இப்போ ரீசண்டாக கேரளாவில் வந்துங்க முப்பத்தி ரெண்டு நம்பூதிரிகள் சேர்ந்து ஒரு கோடியே ஆறு லட்சம் முறை கனகதாரா ஸ்தோத்திரத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு ஜபயக்கம் பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு நம்பூதிரிகள் ஒரு கோடியே ஆறு லட்சம் முறை இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி ஒரு ஜபயாகம் செய்திருக்கிறார்கள் மக்கள் சுபிக்ஷமாக இருக்கணும்ட்டு இப்ப நாமெல்லாம் வந்து சினிமா டிவின்னு வாழ்க்கையை இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிற போது சில பேராவது அங்கங்க பகவானை மறக்காம இப்படி இருக்கிறதுனால தான் நல்லாரு ஒருவர் உளரையல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னா ஒருத்தன் ஒரு ஊருக்கு நல்லவனாக இருந்தால் போதும் அந்த ஊருக்கே மழை பெய்யுங்கிற மாதிரி அங்காங்கே சார்ந்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் து அணில் வந்து பாலம் கடிச்சாமே ராமனுக்கு ஹெல்ப் பண்ணி எதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நூறு யாகம் பண்ணி அஞ்சு பெர்சென்ட் ஆகுது ஒரு நாளைக்கு இந்த உலகம் நல்லா இருக்கட்டும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜப யக்கம் பண்ணுங்க அப்படின்றார் அப்ப இஷ்டைகி திருப்தி அந்தி அவர்கள் தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள் இப்ப இந்த தேவர்கள் திருப்தி அடையலைங்கிற போது என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து அமெரிக்காவில நிறைய பெர்டேர் லேண்டு மூணு மூணு நாளைக்கு ஒருக்கா மழை பெய்யுது கோதுமை நிறைய விளையுது ஆனால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் நிறைய அமெரிக்காவுக்கு போனவங்க ரொம்ப பணக்காரனா இருக்கிறவங்க தான் வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அங்கே இருக்கு இப்போ இந்தியா காசுக்கு பெரிய தொகையா இருக்கக்கூடிய பணத்தை சம்பளமா வாங்குறவங்க அமெரிக்காவில் அந்த தொகையை வச்சு வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாது எல்லா வேலையும் அவங்களே பார்க்கணும் வேலைக்காரனை வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் அப்போ அங்கே செல்வம் இருந்தும் இல்லை என்ற ஒரு நிலைமை ஆனால் இங்கே இந்தியாவில் என்ன வச்சுருக்கிறான்னா தேவர்கள் அவள் பகவானுடைய அருளாலே ஒரு சராசரி மனுஷன் பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் வச்சுக்கலாம் பாத்திரம் தொல்கிறதுக்கு ஆள் வச்சுக்கலாம் வீடு கூட்டுறதுக்கு ஆள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இங்கே இந்தியாவில் நிலைமை இருக்கு அதுதான் வந்து ஒரு திருப்தியான சமுதாயம் பணம் இருந்தும் ஒரு திருப்தியான குடும்பம் அங்கே இல்லை அப்படி ஆகி அதான் தேவர்கள் மகிழ்கிற ஊரிலே இப்படி இருக்கை திருப்தந்தி தேவானகி அடுத்தது மறுத்து நன்மையா சொல்லிட்டு வர்ற சூரியனால முதல்ல என்ன சொன்னார் காலோ ந ரிதுர் நியாப்பண்ணு பருவங்கள் பொய்க்கவில்லை அடுத்தது ந ஔஷதி பலம் எபிசரத்தி தாவர உலகத்திலே பலன் தருவது நிற்கவில்லை அடுத்தது விருஷ்டி இஷ்டா மலைகள் ஒழுங்கா பெய்யுது அடுத்தது நேஷ்டை ஸ்திரிந்தி தேவானகி தேவர்களுக்கு யாகங்கள் ஒழுங்காக நடக்குது அடுத்த நன்மை என்னடானா வகதி மருத்து இந்த மருத்துங்கிற வார்த்தை நிர்மலங்கிற வார்த்தையோட சேரும் போது மருந் நிர்மலாபானின் வருகை மருத்து பிளஸ் நிர்மலை மறுநிர்மலை அப்படின்னு வரும் மருத்துனா வாயு பகவான் வாயு ஒழுங்கா வீசுகிறான் அப்படிங்கிறார் காற்று ஒழுங்கா வீசணும்னா சூரியன் வேண்டும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காற்று இன்னொரு இடத்துக்கு போகணும்னா சூரியன் என்ன பண்றான் தன்னுடைய வெப்பத்தினாலே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காற்று ஒரு அழுத்தத்தை உண்டு பண்றான் ஒரு காலி இடத்த வெற்றி இடத்தை உண்டு பண்றான் அந்த இடத்தை நோக்கி காற்று வேகமா வரும்போது காற்று வீசுகிறது எல்லா இடத்திலையும் காத்து சமமா இருந்துட்டா காற்று வீசாது ஒரு இடத்துல காற்றின்மை ஒரு பள்ளம் உண்டாகணும் அப்பதான் அந்த இடத்த நிரப்புறதுக்கு காற்று வேறு இடத்துல இருந்து ஓடி வரும் அந்த பள்ளத்தை உண்டு பண்றது யாரு சூரியன் தான் காத்து வீசுனா கூட அருள் வேணுங்கிற முதமொத அனுமான் வந்து சீதை கிட்ட போய் தன்னை இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாமல் தடுமாறி ராமநாமத்தை சொல்லி ராமர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்ன உடனே சீதை வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே இந்த உலகத்துக்கெல்லாம் உயிரை கொடுக்கக்கூடிய வாயு பகவானுடைய மகனாக இருக்குமோ ஏனென்றால் சாகை இருக்கும் மனிதனுக்கு உயிர் தரக்கூடிய பண்பு வாயு தான் உண்டு எனவே வந்திருப்பவன் வாயு பகவானுடைய மகனாக இருக்க வேண்டும் என்று அவ மனசுல ஒரு இன்ட்யூஷன் தோணுது அப்ப எல்லாருக்கும் உயிர் வேணும்னா காற்று வேணும் அந்த காற்று சஞ்சலிக்க வேண்டும் என்றால் சூரியன் வேண்டும் அப்படிங்கிறார் இந்த ராமர் கடைசியில அனுமார பார்த்து என்ன சொல்றார் உங்க அப்பாவுடைய குணம் உனக்கு அப்படியே பா எல்லாருக்கும் பிராணம் தந்தாய் உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் சரி நான் கடனாளியாகத்தான்டா இருப்பேன் உனக்கு நான் என்னையே கொடுத்தா கூட நான் கடனாளியாக தான் இருப்பேன் இந்த சீதையை பிரிஞ்சு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இந்த சீதையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நீ பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தாய் இந்த உதவிக்கு பிரதிபகாரம் இல்லவே இல்லை நான் என்னையே பட்டா போட்டு கொடுத்தா கூட அப்பவும் நான் உனக்கு கடனாளியாகத்தான் இருப்பேன் என்னுடைய கதை இந்த ராமாயணக் கதை இந்த உலகத்தில் எந்த நாள் வரை பேசப்படுகிறதோ அந்த நாள் வரை உன்னுடைய புகழ் இருக்கும் என்னைக்கு ராமன் கதை பூமியை விட்டு மறையுதோ அன்னைக்கு தான் அனுமான் புகழ் மறையும் ஆனா அப்படி ஒரு நாள் வரவேப்படாது நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன் நீ யாருக்காவது ஒரு ஆசீர்வாதம் பண்றியா அவங்களுக்கு செல்வத்தை நான் கொட்டு வேண்டா உனக்காக சொன்னார் அதனால தான் ஜனங்கள் இதை ராமரை விட்டுட்டு அனுமார பிடிச்சுக்கிட்டான் ராமரை சேவை காட்டி கிடைக்குதா அப்படி அனுமாரப்ப இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ராமர் வந்து அவ்வளவு தூரம் அனுமார் மேலே பிரியமா இருந்தாருன்னு சொல்லியிருக்கு சூரியனிடம் அனுமான் வந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றான் அந்த சகல சாஸ்திரங்களையும் சூரிய பகவானிடமிருந்து கற்றுக்கொண்ட பிறகே அனுமன் சூரியனை பார்த்து கேட்டா சுவாமி குருதட்சிணை என்ன வேணும் அதுக்கு சூரிய பகவான் என்ன தெரியுமா சொன்ன நீ என்னுடைய மாணவனாய் இருந்தாய் என்ற பெருமையே போதும்டா எனக்கு எத்தனையோ பேர் ஸ்டூடெண்டாயிருந்து படிச்சிருக்கிறாங்க நான் எத்தனையோ பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு பெருமை இல்லைடா சாட்சாத் வாயு புத்திரன் எனக்கு ஸ்டூடெண்டாய் இருந்தான்னு நாளைக்கு சரித்திரம் பேசும் புராணங்கள் எழுதுவாங்க இதை ஒரு பெரிய பெருமை எனக்கு என்னடா வேணும் அதுதான்டா நீ கொடுக்குற குருதக்ஷிணை அப்படின்னு அப்படின்னா இந்த அனுமானை பற்றி சூரியன் எவ்வளோ உயர்வாக நினைச்சிருக்கிறான்னு பாரு அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்க முடியாதே என்று சொல்கிறார் அப்போ வந்து அனுமன் சொன்னாரான் இல்லை எனக்கு ஏதாவது குருதக்ஷனை நீங்கள் விதிக்கணும் நான் கொடுக்கணும் அப்போ எனக்கு திருப்தி அப்படின்னா அப்போ சொன்னாரான் என் மகன் சுக்ரீவன் இருக்காண்டா அவனுக்கு நீ அமைச்சராக இருந்து வழி எனக்கு நீ செய்ய வேண்டியது என்ன இருக்கு ஆமாம் என் மகன் எனக்கு பிறந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அவன் கஷ்ட காலத்தை அவனை விட்டு போயிட்டாரு அவனுக்கு என்ன கஷ்டம் உதவி செய்யணும் அதனாலதான் சுக்ரீவனை விட்ட பிறகு அவன் தன்னன் தனியா ரிஷியமோக இருந்தபோது அவனை விட்டு நீங்காமல் இந்த அனுமன் இருந்தான் அவனோடு இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாரு அவளை சூரியனுக்கு அவன் கொடுத்த வாக்கு அதை தான் வந்து இவர் அருணகிரிநாதர் திருப்பகல சொல்றாரு பருதி மகன் வாசல் மந்திரி பருதி மகன் வாசல் அவனுடைய அரண்மனை வாசல்ல இருக்கக்கூடிய மந்திரி அனுமான் என்று அருணகிரி நாதர் திருப்புகள குறிக்கிறார் இந்த அனுமானுடைய சிறப்பு அவ்வளவு இருக்க காரணம் என்ன அவனுடைய தந்தை வாயு பகவானுடைய வள்ளன்மை கொடைத்தன்மை அதுதான் வகதி என்றால் வீசுகிறது மருத் என்றால் காற்று இது அடுத்த நன்மை இதுக்கு அடுத்த நன்மை என்னடான நிர்மலாபானி பாணி பாணி அப்படின்னா நட்சத்திரங்கள்னு அர்த்தம் ஸ்டார்ஸ் நக்சத்திரங்கள் எல்லாம் சூரியனாலே தான் ஒளி பெறுகின்றன எப்படி சந்திரனுடைய ஒளி என்பது சூரியனுடைய பிரதிபலிப்பு என்று சொல்லுகிறோமோ அதுபோல எல்லா நட்சத்திரங்களுக்கும் சூரியன் தான் ஒளி கொடுக்கிறான் ஒரு மனிதனுடைய தலைவதியை நிர்ணயிப்பது நட்சத்திரங்கள் அவன் நல்ல ஸ்டார்ல பிறந்திருக்கான் தானே சொல்றான் அவன் நல்ல பிளானட்ல பிறந்திருக்கான் சொல்றான் அவன் நல்ல கிரகத்துல பிறந்திருக்கான்னு யாரும் சொல்றதில்லை அவன் நல்ல ஸ்டார்ல பிறந்திருக்கான் தான் சொல்றான் ஒருத்தனை பத்தி கேக்கிற போது அர்ச்சனைக்கு உங்க நட்சத்திரம் என்னன்னு தான் உங்க லக்னம் என்னன்னு யாரும் கேட்கறது இல்லை நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அதை வச்சுதான் பேரு தனுசு லக்னத்துல பிறந்தா என்ன பேருன்னு கணக்கு இல்லை அஸ்வினி மூணாம் பாதம் சா சே சோ வரணும் அப்படி பேரு வைங்க அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுடைய தலையிடத்தை டிசைட் பண்ணுது ஒரு விஷயம் தெரியுமா இன்றைக்கு உலக நாடுகளிலே நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தேசிய கொடிகளிலே நட்சத்திரங்கள் தான் இருக்கின்றன உலகத்தில் நாற்பது நாடுகளின் தேசிய கொடிகளிலே நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன நட்சத்திரங்கள் உலகெங்கும் வழிபடப்பட்டிருக்கின்றன நட்சத்திரங்களுடைய அருமை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஒரு சினிமாவில் ரொம்ப புகழ் பெற்று தான் என்ன சொல்றோம் பெரிய ஸ்டாருங்க தமிழ்ல போடும்போது நட்சத்திர இரவு ஏன்பா நிலா இரவுன்னு ஏன் போட மாட்டேங்கிறிய ஏன் அமாவாசை இரவுன்னு போடுங்க பௌர்ணமி இரவுன்னு போடுங்க அதெல்லாம் நட்சத்திர இரவு நட்சத்திர வெளிச்சமா அங்கிருந்து வந்து உங்க ஹோட்டலில் அடிக்குது கேட்கறேன் அந்த வெளிச்சத்தில் சாப்பிடுங்க நட்சத்திர வளிச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி இருக்கிற போது நட்சத்திரத்துக்கு அவ்வளவு ப்ராமினன்ஸ் கொடுக்குறீங்கன்னா நட்சத்திரங்களை இந்த ரிஷிகள் உள்ளபடி உணர்ந்திருக்கிறார்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் அடங்கின அந்த பாதையில தான் சூரியனும் சந்திரனும் போகணும் அதுலதான் வந்து இந்த மில்கி வேன்னு சொல்றான் இங்கிலீஷில் மனிதனுடைய தலையெழுத்து மட்டுமில்லை உலகத்தினுடைய தலையெழுத்தை அதுல தான் அடங்கியிருக்கே அதான் சொல்ற நட்சத்திரங்களும் முன்னால் ஒளி பெறுகின்றன பாணி என்றால் நட்சத்திரங்கள் நிர்மல என்றால் மலமின்றி அழுக்கின்றி ஆபானி பிரகாசிக்கின்றன நன்கு ஒளிவிடுகின்றன அப்படிங்கிறார் அந்த நட்சத்திரங்கள் நன்கு ஒளிவிடுவதற்கு சூரியன்தான் காரணம்ங்கிற இப்போது அந்த காலத்தில் ராஜாவுக்கு அந்தரங்கமான மந்திரிகளாக இருந்தவர்கள் இந்த நட்சத்திரங்களை கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் என்ன சொல்லுவாங்க இப்போ வரப்போகிற மூணு மாதம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப மோசமான காலம் ஸ்டார் நிலைமை சரியில்லை அப்படி தசரதனுக்கு அப்படி ஒரு காலம் வந்துருச்சு அவங்க குலகூர என்ன சொல்லிட்டார் சனி பிடிக்கப்போன் உன் நாட்டை பன்னெண்டு வருஷத்துக்கு நீ தொலைஞ்ச அப்படின்னு உடனே தசர்தன் சனி பகவான் நேரடியாக போய் சந்தித்தான் சந்தித்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் என் நாட்டை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ சனி பகவான் வரம் கொடுத்ததாக ஒரு கதையெல்லாம் உண்டு நட்சத்திரத்தினுடைய நிலைமைகளை வச்சுதான் அவர்கள் விதியை நிர்ணயிக்கிறார்கள் பராசர முனிவர் ஒரு முறை நிமிந்து பார்த்தாராம் அந்த நட்சத்திரங்களை பார்த்தா இந்த நிலைமை எப்படி இருக்கிறான் இந்த நேரம் எவனாவது ஒரு பையன் பிறந்தான்னா அவன் உலகத்துக்கு பெரிய லோகோபகாரியாக இருப்பான் என்று அவர் கணித்தார் நாம வானத்தை நிமிந்து பார்த்தா நமக்கு நட்சத்திரம் இருக்குதுன்னு தான் தெரியுதே தவிர எது என்னன்னு தெரியாது ஒரு நட்சத்திரமாவது நமக்கு பேர் தெரியுமா யாராவது தெரியாதவங்க எளிச்சவாயம் வரான்னு வச்சுங்க பக்கத்துலயும் உனக்கு தெரியுமா அதான்டா வியாழன் அப்படின்னு சொல்லுவோம் எனத்தையாவது காட்டி அது புதன்டா இது அஸ்வினி அவ்வளவுதான் விவரம் தெரிஞ்சா சொல்வான் தேய் எதற்காக முனிவர் பார்த்தார் நட்சத்திரங்கள் நிலைமையில இந்த நேரம் ஒரு குழந்தை பிறந்தா அவன் உலகத்துக்கு பெரிய மகானா இருப்பான் அப்படின்னு ஞான பார்த்தார் யார் எந்த மகான் எந்த நாட்டிலே பிறக்கிறான் யாருக்கு பிறக்கிறான் அப்படின்னு பார்த்தார் ஒருத்தருமே பிறக்கல இந்தியாவில ஒருத்தருமே பிறக்கல ஒரு மனுஷனும் எங்கையும் பிறக்கலையா பாரத தேசத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற கண்டங்களிலும் யாரும் பிறக்கலையா ஹோல் வேர்ல்டுல இந்த நேரத்துல ஒரு குழந்தையும் பிறக்கல ஆண் குழந்தையும் பிறக்கல பெண் குழந்தையும் பிறக்கல ஓ வாட் அச்சு நம்ம ஜோதிஷம் படிச்சு அது வீணாகலாமா அப்படின்னு அக்கம்பக்கம் பார்த்தார் ஒரு மீனவ பொண்ணு உக்காந்து இருந்தா ஏழு வயசு பொண்ணு வாமா அப்படின்னார் அவர் பெரியவர் கூப்பிடுறாருன்னு கிட்ட போனா தண்ணிய தெளிச்சு மந்திரத்தை போட்டார் உடனே பதினெட்டு வயசு பொண்ணா மாறிடுச்சு அவருடைய வயிற்றிலே ஒரு கரு தரிக்கும்படி பண்ணினார் அந்த கரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குழந்தையாக வளர்ந்து வெளியே வந்தது அவர் தான் வியாசர் அப்படி பிறந்ததுனால தான் அந்த வியாசர் வந்து வேதங்களை தொகுத்து கொடுத்தார் கிருஷ்ணத் வைப்பாயர் என்றவருக்கு பேரு இன்னைக்கு நமக்கு சகல வேதங்களும் புராணங்களும் அப்படித்தான் கிடைக்குது வியாசருடைய பேரப்பிள்ளைக்கு தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் இல்லையா கதப்படிதானே வருது அது மாதிரி நட்சத்திரங்களை வைத்து நாலாயிரம் காரியங்கள் செய்தார்கள் அந்த காலத்திலே நாம ஒண்ணுமே செய்யறதுல நட்சத்திரங்களை வச்சு அதனோட சொன்ன நட்சத்திரங்கள் ஒளி பெறுவதும் உயிர் பெறுவதும் ரமண மகரிஷிய பெற்றெடுக்கிற போது பிரசவ வலி வந்துருச்சு பிரசவ வலி வலிக்கிற போது அந்த அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல அந்த ஹஸ்பண்ட் தான் இருக்கிறேன் அப்போ என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு கேள்வி வந்தது ஒரு மூதாட்டி குருட்டு கழுவியது வந்து அந்த வீட்டு வாசலில் நின்று இங்கே யாராவது பிரசவ வேதனையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா எனக்கு மருத்துவம் பார்க்க தெரியும் நான் பிரசவத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னேன் உடனே ரமண மகரிஷனுடைய தந்தை பார்த்தேன் பகவான் தான் வாமா வாமான்னா அது தட்டு மாதிரி கால் வைக்கிது ஏமா உனக்கே கண்ணு தெரியல நீ எப்படிமா என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க போகிறேன்னா நான் நல்லா பார்ப்பேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து பிரசவத்துக்கு தட்டுத்தடுமாறி தடவி உதவி செய்த போது ரமண மகரிஷி என்ற குழந்தை தாயின் கர்ப்பத்தை விட்டு யோனித்வாரத்தின் வழியா தலை வெளிய வந்த உடனே அந்தம்மா என்ன சொல்லிச்சான் அங்க ஒரு மெழுகுதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு ஆமா அண்ணா கண்ணு குருடா இருந்தது இந்த குழந்தை வெளிவந்த உடனே கண்ணு தெரிய ஆரம்பிக்குதுங்க அந்த மெழுகுதிரி எரியறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு அப்புறம் குழந்தையினுடைய மார்பு வந்த உடனே இங்கே ஒரு தூண் இருக்குதானே அப்படின்னு ஆமான் அந்த குழந்தை வெளியே வர வெளியே வர எனக்கு கண் பார்வை அதிகமா தெரியுதுங்க அந்த குழந்தை முழுக்க வெளியே வந்து அழுத உடனே எனக்கு கண்ணு முழுக்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு அவரு கேட்டார் ஏமா என்ன டபாக்கிரியா எங்கயாவது கண்ணு இப்படி வருமா அப்படின்னா அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு வந்து கண்ணு தெரியாது அப்போ இந்த நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்கல்ல அதில் நீ ஒரு மகான் பிறப்பதற்கு உதவியாக அந்த மகானுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்தாய் என்றால் உனக்கு கண் பார்வை வரும் அந்த மகானுடைய மையமையினாலேன்னு எழுதியிருந்தது அப்போ எந்த வீட்டில் போய் நான் பிரசவம் பார்க்கறது இதுக்காக ஒரு ஊர் ஆயிரம் பேருக்கு இப்போ பிள்ளை பிறந்துகிட்ருக்கோம் ஒவ்வொரு பிரசவமும் பார்த்துட்டு இருக்க முடியுமான் போது சில அறிகுறிகள்லாம் எனக்கு தோணித்து அதன்படி இந்த ஊரில் இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தை தான் அதுவாக இருக்கும் நினைச்சு நான் வந்தேன் இப்போ எனக்கு கண் பார்வை தெரிந்து விட்டது சொல்லி வீதிக்கு சென்று வேகமாயி நடந்து மறைந்து விட்டாள் அவள் எங்கே போனாள் யார் என்று யாருக்கும் வரைக்கும் இன்னைக்கும் தெரியாது பிறக்க போகிற குழந்தை யோக மார்க்கத்திலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மகான் என்பதை காட்டுவதற்காக அங்கே இருட்டு நீங்கி ஒரு கிழவிக்கு ஒளி வந்தது இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வரப்போகுதுங்கிறது காட்டுறதுக்கு அப்படி ஒரு சிம்பாலிக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு மகான் பிறக்கிற போதும் நடக்குது நாட்டுல நமக்கு அது தெரியறதில்லை சில சம்பவங்கள் வெளி உலகத்துக்கு வருகின்றன சில சம்பவங்கள் புதைந்து போய்விடுகின்றன எதுக்கு சொல்ல வர இந்த சூரியனால் நட்சத்திரங்கள் ஒளி பெறுகின்றன போது இங்கே ஞான ஒளி நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் அப்போ நிர்மல ஆபானி பானி அது அடுத்த சம்பவம் அடுத்த வெளிவு என்னடா ஆஷாகா சாந்தா ஆஷாக திசைகள் பத்து திசைகள் எட்டு திசை மேல ஒண்ணு கீழே பத்து திசைகளும் சாந்தாக அமைதியோடு பிரகாசமாக விளங்குகின்றன அதாவது நல்ல ஆத்மாக்கள் பிறக்கிற போது திசைகள் பிரகாசிக்குமா கெட்ட ஆத்மாக்கள் பிறக்கிற போது அபசகனங்கள் தோணும்னு சொல்றாங்க துரியோதனன் பிறந்த போது அவன் எப்படி அழுதான அழுத குரல் வந்து நரி ஊழகிட்ட மாதிரி இருந்தது எல்லா குழந்தையும் பிறந்தவனே தானே கருத்தான் இவன் கத்தி நரி ஊழையிட்ற மாதிரியே இருக்குது அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பெத்தாலும் பெத்த ஒரு பிள்ளையை நரி மாறி ஓலையிடுதுறா அப்படின்னு அந்த நேரத்திலே பத்து திசைகளிலும் அவசகுனங்கள் தோன்றின எரி கொல்லிகள் விழுந்தன காலமல்லாத காலத்திலே தீய புஷ்பங்கள் பூத்தன சுடுகாட்டிலே எரிந்து கொண்டிருந்த பிணம் எழுந்து நின்று நடமாடியது இப்படி எல்லாம் நடந்துச்சான் அப்ப சில இடங்களில் கழுமரம் தோன்றின அப்படின்னு சொல்றாங்க நாடுங்கிலும் அவசகுணங்கள் உடனே ஒற்றர்கள் வந்து மகாராஜா கிட்ட சொன்னாங்க யாருகிட்ட திருதராஷன் மகாராஜா நம்ம இளவரசர் பிறந்த போது இவ்வளவு சம்பவம் நடந்திருக்குதுங்க அவ்வளவு லிஸ்ட் போடுங்கப்பான் லிஸ்ட் போட்டு ஏதாவது நல்ல சகுனம் ஏதாவது இருக்கு ஒண்ணு கூட இல்லைங்க எல்லாம் கெட்ட சகுனம் தான் ஆனா நல்ல மகான்கள் பிறக்கிற போது ஆஷாகா சாந்தா திசைகள் எல்லாம் வந்து பிரகாசமா இருக்குமாம் ராமானுஜர் இறந்தபோது ஒரு ஒலி கேட்டது தர்மோ நஷ்டா அப்படின்னு ஒரு தர்மம் அந்தது என்று ஒரு அசரிதி கேட்டது அதே மாதிரி ராமானுஜர் பிறந்த போது திசைகள் பிரகாசித்தன என்று சொல்லுவார்கள் உதிக்கிற போது திசைகள் விளங்குகின்றன இருக்குது மேற்கு தெரியுமா நீங்க சொந்த சம்பாத்தியத்தில் கட்டின வீடா கூட இருக்கும் ஆனா ராத்திரி தூக்கத்துல ஒரு மணிக்கு எந்திரிச்சு இருட்டுல பாத்ரூம் எதுவும் கண்டுபிடிக்க தெரியாது கிச்சனை எது கண்டுபிடிக்க தெரியாது போய் வெளிவாசல கதவுல போய் மூட்டிக்கிட்டு நிப்பீங்க என்ன கதவு எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு தெரியாது அது வெளிச்சத்தினாலதான் உங்களுக்கு பகல் தெரிகிறது ராத்திரியில இந்த வெளிச்சம் எப்படி நமக்கு தெரியுது சூரியன் இந்த பூமிக்கு சதா கொடுத்து கொண்டிருக்கிற உஷ்ணத்தினாலே நாம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுகிறோம் மின்சாரம் எப்படி உற்பத்தி ஆகுது ஒரு ஆற்றினுடைய நீரை சக்கரத்துல வேகமா பாய்ச்சினா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உண்டாக்கி அதுல கரண்ட் உண்டு பண்றாங்களே அது எப்படி உண்டாகுது எலக்ட்ரோ மேக்னட்டி விறகுக்குள்ளே நெருப்பு எப்படி வருது தீக்குச்சியில் நெருப்பு எப்படி வருது பேட்டரி செல்ல நெருப்பு எப்படி வருது அவன் ஒளியும் பகலிலே வெயிலும் அவன் தந்தது ஆஷாகா சாந்தா திசைகள் மௌனமாக தெளிவாக பிரகாசிக்கின்றன அது அடுத்த விளைவு அடுத்தது சொல்லதி அவதீம் உததயோகோ அவதின எல்லையை உததயோகோன சமுதிரங்கள் சமுதிரங்கள் தாண்டுவதில்லை எல்லையை தாண்டுவதில்லை சூரியன் ஒழுங்கா உதிச்சான்னா ஒவ்வொரு சமுதிரமும் கரையோடு நின்னுடுது ஏன்னா அந்த வெயில் உஷ்ணம் படும் போது பேரளவு சமுதிர தண்ணீர் ஆவியாயிடுது அடுத்து பூமியில சமசீதோஷ ஏற்படுகிறது அப்படி இல்லாம சூரிய உஷ்ணமே இல்லாம ஆயிட்டா என்னாகும் ஆறுகள் பாட்டுக்கு சமுதிரத்தில் விழுந்துகிட்டே இருந்தா வெயில சுண்டாமல் இருந்தா சமுதிரத்தினுடைய மட்டம் உயர்கிறது அப்ப என்னாகும் பாண்டிச்சேரியில் காந்தி சிலையை தாண்டி நேரு தாண்டி செஞ்சி தாண்டி ஆம்பூர் தாண்டி அடுத்த நேரு வந்து ரெயின்போனருக்கு வராது ரொம்ப தள்ளி இருக்கிறோம் இப்படியாக ரொம்ப பேர் ஆபத்து வந்துடும் அதுதான் சொல்ற சூரியன் உதித்தால்தான் சமுதிரமானது எல்லை கடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறார் சொல்றார் என்ன சொல்றார் தாண்டுவதில்லை எதை தாண்டுவதில்லை அவதினா எல்லை அவதிம்னா எல்லையை யாரு தாண்டுவதில்லை உததயோகோ சமுதிரங்கள் அவதிம் பிளஸ் உததையகா ரெண்டு அவதிம் உததயோகோன்னு வரும் நிந்ததி அவதி உததயோகோ சமுதிரங்கள் எல்லை தாண்டுவதில்லை சூரியன் உதிப்பதனாலே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பகவானுடைய படைப்புல ஆட்டோமேட்டிக்கா இந்த சமுதிரம் இந்த எல்லைக்கு மேல வராது அப்படி அமைச்சிருக்கான் குழிய அப்படின்னு அதெல்லாம் கிடையாது பகவான் நினைச்சா எதுவும் செய்வாங்கிறது சமீபத்துல சுனாமியில தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு எத்தனை பேர் போல்டா வீடு கட்டிக்கிட்டு இருந்தான் சில பேர் குடிசை கட்டினா சில பேர் கல் கட்டுறமே கட்டிட்டான் கடல் என்னைக்கு மச்சாங்க வரும் அப்படின்னு வந்துருச்சு இல்ல வீட்டையும் சேர்த்து கொண்டு போயிடுச்சுல்ல அதனால சமுதிரம் நினைச்சதுன்னா எங்கேயும் வந்துடும் அது சமுதிரம் எல்லை தாண்டாமல் இருப்பதற்கு காரணம் அந்த சூரியன் பகவான் வந்து எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அங்கே வச்சிருக்கிறான் அஞ்சு குதிரை உள்ள ஒரு த தேரை ஓட்டுறான் ஒரு தான் அந்த அஞ்சு குதிரையினுடைய கடிவாளத்தையும் யார் பிடிச்சிருக்கிறா தேரோட்டி பிடிச்சிருக்கிறான் அது மாதிரி உலகித்தனுடைய எல்லா இயற்கை சக்திகளுடைய கடிவாளமும் அவன் கையில் இருக்கிறது அதனால அவையெல்லாம் ஒழுங்கா நடக்குதுறாங்க அவன் விட்டான் போச்சு அப்படிங்கிறார் உதையா தாங்குகின்றன மலைகள் பூமியை ஒழுங்காக தாங்குகின்றன எங்க பூமி தான மலைகளை தாங்குது மலை எங்க பூமியை தாங்குதுன்னு நீங்க கேப்பீங்க பெரிய பெரிய மலைகள் இந்த பூமியில இருப்பதனாலே இந்த மலைகளுடைய அடிப்பகுதியானது பூமி உருண்டையை விண்டுபோகாமல் சேர்த்து வைத்திருக்கிறது கருங்கல் மலைகள் ஆங்காங்கே ஏழு எட்டு மலைகள் பெரிய பெரிய மலை இருக்கிறதுனால இந்த பூமி உருண்ட உடஞ்சு போகாம இருக்கு ஒரு லட்டு பிடிக்கிறீங்க வீட்டுல தீபாவளி அன்னைக்கு அந்த லட்ட கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு அப்புறம் உருட்டுங்க என்ன ஆகுதுன்னு அது பாட்டுக்கு கண்டபடி விண்டு போகும் அந்த ஈரப்பசை இருக்கிறதுனாலதான் ஒன்னா இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி மற்ற கிரகங்களுடைய ஈர்ப்பு சக்தியோடு மோதும் போது என்ன ஆகுதுன்னு மற்ற கிரகங்கள் இந்த பூமியை தம்மை நோக்கி இழுக்குது ஆனா இந்த பூமி தன்னுடைய அச்சை விட்டு நகராமல் இருப்பதற்கு இந்த உள்ள இருக்கிற மலைகள் அதை சேர்த்து பிடிச்சிருக்கு கட்டணம் கட்டுற போது ரெண்டு செங்கல் சிமெண்ட் வச்சு பூசினா அந்த ரெண்டு செங்கலும் நகராம அது மாதிரி கருங்கல் மலைகள் அடிப்பகுதியிலே பூமியினுடைய வண்டல் மண் சதுப்பு மண் வயல் மண் எல்லாத்தையும் ஒரு சேர பிடிச்சிருக்கு அதனால இந்த குலப்பர்வதே ஏழு மலைகள் இருக்கிறதுனால பூமி விண்டு போகாம இருக்கு அதுக்குதான் சொல்றார் பிப்ரதிஷ்மா அப்படின்னு ஏடா இந்த சூரிய ஒளி என்னடா பண்ணுது அப்படின்னா பூமிக்குள்ளே பல ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணுது எத்தனை மரங்கள் காடு அழிஞ்சு பூமிக்குள்ளே புதைகிற போது பூமிக்குள்ளே உங்களுக்கு எரிமலைகள் இருக்கின்றன அந்த நெருப்பு அந்த மரங்களை பூரா அப்படியே தகிக்குது அப்படி தகிக்கிற போது ஒரு பகுதி அடுப்புக்கறி ஆயிடுது ஒரு பகுதி வைரம் ஆயிடுது நீங்க வந்து விஞ்ஞானிகள் வைரத்துக்கும் அடுப்புக்கறிக்கும் அடுப்புக்கறியும் வைரமும் மரத்துல இருந்தா உற்பத்தி ஆகுது அந்த மரம் எரிய ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஒண்ணு நிலக்கறி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல வைரம் நிலக்கரி அடுப்புக்கு போயிடுது மூட்டை மூட்டையா கறி கூட நூறு ரூபாய் தாண்டாது வைரம் ஒரு சின்னது மூக்குல பதிச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன ஆட்டம் காட்டுறாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை அப்படின்றான் ரெண்டும் பேசிக்கலா ஒண்ணுதான் இப்போ தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மெட்டீரியல் இன் த வேர்ல்ட் இஸ் டைமண்ட் அப்படிங்கிறான் இயற்கையிலே உருவாகக்கூடிய பொருள்களிலே மிக மிக உறுதியான பொருள் வைரம்தான் அப்படிங்கிறான் இப்ப மனுஷன் உடம்புல மிக உறுதியான பொருள் பல்லுங்கிறான் பல்லு ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்படின்றான் அந்த பல்லு உடைக்கிறதுக்கு நம்ம தாய்மார்கள் செய்யற மைசூர் பாக்கு வரணும் அப்பதான் பல்லு உடைய இல்லாட்டி உடையாது இருக்கு எலும்புகளிலே மிக நீளமானது என்னடா எலும்பு உலகத்தில கருங்கல் விட உறுதியானது என்னடா கருங்கல் உடைச்சிடலாம் இருக்கு இதுவும் கார்பன் தான் கார்பன் கார்பன் டிஃபரண்ட்லார் பார்முலா ல வரும்போது அது உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத பொருளாக இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது பூமிக்குள்ளே உஷ்ணம் யார் வைத்தது பூமிக்குள்ளே அடுப்பை யார் மூட்டினார்கள் உள்ளே தக்கத்தக்கிட்டு இருக்க ஜப்பான்ல திடீர்னு ஒரு மலை வெடிக்கிறது நெருப்பு குழம்பா வருது ஊருக்குள்ள அப்படியே பாடம் ஆயிடுறான் ஆட்டுக்கு ஆடுறவ அப்படியே பாடம் ஆயிடறான் எல்லாரும் சேர்த்து போறாங்க இந்த நெருப்பு யார் கொண்டு வந்தது அது என்ன இண்டியன் கேஸா அது ஹச்பியா எங்கிருந்து வருது பூமிக்குள்ளே உஷ்ணம் யார் வைத்ததுன்னா சூரியன் தன்னுடைய உஷ்ணத்தை மறைமுகமாக பூமிக்குள்ளே இப்படி லட்சக்கணக்கான ஆண்டு செலுத்தி கொண்டிருக்கிறான் மேல்மட்டமானது மழை நீரினாலே குளிர்ந்து விட்டது உள்மட்டம் இன்னும் அப்படியே உஷ்ணமா இருக்கு அந்த உஷ்ணம் அப்படி இருக்கிறதுனாலதான் கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா சில இடங்களில் வெந்நீர் ஊற்றுகள் வருதுன்றாங்க அந்த வெந்நீர் ஊற்றுப்பக்கம் மீன்கள் போனா உடனே சேத்து போயிட்டு தான் பூமிக்கு வெளியே கூட சில இடங்கள்ல பார்த்தா வெந்நீர் ஊற்றுகள் வெளிநாடுகள்ல இருக்கு பல பேர் அவங்க சமையல் வேலையை அங்கே பாத்துடுறாங்க அவ்வளவு சூடா வருது அப்படின்னா இந்த உஷ்ணம் சூரியன் கொடுத்தது உள்ளுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம பாட்டுக்கு செத்தவன்கொதச்சிடுறமே புதச்சோடனே ஜாலியா வீட்டுக்கு வந்துடுறோம் மீதி விலையை யாரு பாக்குறது அவங்க வீட்டுல கிள கிழமனை போறோம் புதைச்சுக்கிட்டு இருந்தா இந்த பூமி நாத்தம் எடுத்து போகுமே ஆனா இந்த பூமிக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமானது அதை தகிக்குது ஒரு புணத்தை புதைச்சிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு போய் பார்த்தா புழு தின்றுச்சு காணாம் அப்படிங்கிறம புழு தின்னா புழுவுக்கு எப்படி ஜீரணமாகும் அது வைத்துக்குள்ள அமிலம் எப்படி சுரக்குதுன்றான் இந்த சூரியனுடைய உஷ்ணந்தான் நம்ம வைத்துக் கொள்ளக்கூட ஜாட்டராகினையும் சூரியனுடைய உஷ்ணந்தான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுமக சுரக்குதுன்றானே அது இந்த சூரியனுடைய உஷ்ணம் தான் எல்லா அமிலங்களும் சூரியனுடைய உஷ்ணம் தான் நெருப்பு அப்படி இந்த பூமியை நாம வந்து ஒரு கழிவறையாக பயன்படுத்துகிறோம் குப்பை தொட்டியாக பயன்படுத்துகிறோம் தேவையில்லாத ஜாமான் பழம் குழி தோண்டி சூரியனுடைய உஷ்ணம் உள்ளுக்குள்ளே இருந்து தகித்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதான் சொல்றீமா தாங்குவதற்கு சூரியன் தான் காரணம் எஸ்மின் ஸ்திரைலோக்கியம் ஏவம் நலதி தபதி எஸ்மின் அதாவது எந்த சூரியனுடைய உதயத்தினாலே தபீனா எரிக்கிறது உஷ்ணம் திரைலோக்கிய மூன்று உலகத்துக்கும் இந்த சூரியன் வந்து இருக்கிறதுனால ந சலத்தி அது வந்து ஏக்கமின்மை என்பதை அடையாமல் மூன்று உலகங்களும் ஒழுங்கா நடக்குது அப்படிப்பட்ட சூரியன் ச சூரியகா அந்த சூரியன் ஸ்ரீயே வக ஸ்தாத் தாத் முதல்ல வந்துருது சஹ சூரியஹ் அப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு ஸ்ரீயே வகா சிரியம் என்றால் செல்வம் செல்வம் தருபவனாக ஆகட்டும் உங்களுக்கு தெரியாம சூரியன் எவ்வளவு பாருங்க பருவங்கள் பொய்ப்பதில்லை தாவரங்கள் பலம் தருவதில் இருந்து நழவுவதில்லை யாகங்கள் தேவர்களை திருப்தி செய்கின்றன காற்று ஒழுங்காக வீசுகிறது நட்சத்திரங்கள் ஒளிவிடுகின்றன திசைகள் துலக்கமாய் விளங்குகின்றன சமுதிரங்கள் எல்லை தாண்டவில்லை மலைகள் பூமியை சுமக்கின்றன மூன்று உலகங்களும் ஒழுங்காக இயங்குகின்றன ஒன்பது விஷயம் சொல்லிட்டார் ஒரு சின்ன ஸ்லோகம் நாலு வரி ஸ்லோகத்தில் விஷயம் சொல்லிட்டார் இது வந்து மேஜர் ஹெட் தான் உள்ள சப்டிஷன் போட்டிங்கன்னா விளக்கம் பார்த்தா நிறைய இருக்கு இவ்வளவுக்கும் சூரியன் தாண்டா பொறுப்புன்றான் இப்போ இந்த செல்வம் தரட்டும் சூரியனுங்கிறார் உங்களுக்கு செல்வம் தரக்கூடிய ஸ்தானம் அதாவது ஜாதகத்தில் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல சூரியன் இருந்துட்டான்னா உங்களுக்கு செல்வத்தை அரசாங்கத்தின் மூலமாக வாரி கொடுப்பாங்க அதாவது செல்வம் கொடுக்கறதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் உண்டுங்க சனி கொடுத்தான்னா அது ஒன்று பழைய எறும்பு வியாபாரமாக இருக்கும் அல்லது பழைய பேப்பர் வியாபாரமாக இருக்கும் அல்லது திருட்டு வியாபாரமாக இருக்கும் ராகு கேது கொடுத்தாங்கன்னா அது கொள்ளையடிச்ச காசாக இருக்கும் புதன் கொடுத்தான்னா வைத்தியத்துல வர்ற காசா இருக்கும் அல்லது நகை வியாபாரத்துல வர்ற காசா இருக்கும் செவ்வாய் கொடுத்தான்னா மில்டரி காசா இருக்கும் இராணுவத்தில இருந்து பணிபுரிஞ்சு அடிச்சு குத்தி வெட்டி அந்த மாதிரி வரும் வியாழன் காசு கொடுத்தான்னா வைத்திகத்தின் மூலமா வேதத்தின் மூலமா ஒரு யாகம் பண்ணி காசை பாதிக்கிறாங்க அப்படி வரும் அல்லது பாடம் சொல்லி கொடுத்து பணம் வரும் சந்திரன் காசு கொடுத்தான்னா பெண்கள் மூலமா வரும் சில பேரு நடுவீதியில் ஓட்டாண்டியா அலைஞ்சுக்கிட்டு திடீர்னு அவனுக்கு ஒரு கோடீஸ்வரன் வீட்டில இருந்து பொண்ணு வரும் எப்படி நான் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு பெண்ணின் கோணல் பொண்ணில் நிமிரும் பொண்ணு பிறந்துட்டா அவளுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லை அமாவாசை மாதிரி கண்ணங்கரை இருக்கிறா தலை பாதி சொட்ட கூணு போட்டு நடக்கிறா யாருமே கட்டிக்க மாட்டாங்கிற மாதிரி நிலைமையில உங்க அப்பங்காரன் என்ன பண்றான் என் பெண்ணை மணந்து கொள்பவர்களுக்கு இருநூறு பவுன் நகை ஒரு பென்ஸ்கார் ஆறு வீடு எழுதி வைக்கப்படும் அப்படின்ட்டு ஓடி வந்துடுவான் மாப்பிள என்ன யா இந்த பொண்ணு குருடு நீங்க கோணல் நீங்க அப்படின்னா பெண்ணின் கோணல் பொண்ணில் நினைவு டப்பிள் வச்சிருந்தேன் பணம் வரும்போது அப்புறம் என்னயா கவலை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இதுதான் சந்திரன் பணம் கொடுத்தானா பொம்பளை மூலமா காசு வர்றது மஞ்சக்காணி சுத்துன்றாங்கல்ல அது ஆனா சூரியன் காசு கொடுத்தான்னா கவர்மெண்டே கொடுக்கட்டான் ஒரு ராஜா கூப்பிடுறான் ஓஜ மகாராஜன் காளிதாசன் கூப்பிட்டான் என் அரியாசனத்தோடு உனக்கு ஒரு சரியாசனம் தந்தேன் நீ என்ன மாதிரி ஒரு ராஜா தாண்டா உக்கார அப்படி உக்கார வச்சு கனகாபிஷேகம் பண்ணினான் துலாபாரம் கொடுத்தான் அவன் காலில் விழுந்து கும்பிட்டான் நீ ராஜா நான் உனக்கு தாசண்டா அப்படின்னா அது சூரியன் கொடுக்குற காசு அப்படி வரும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க நான் இது சொன்னதுல எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க இதுதான் நல்லது சூரியன் கொடுக்குற காசுதான் பெஸ்ட் உங்களுக்கு வந்து கெளரவத்தோட வருது கவர்மெண்ட் மணி யாரு நீங்க ஒரு ராஜா வாயிடலாம் அந்த காலத்தில் சினிமாவில் காட்டுவான் ஒரு தான் அப்படியே ரோட் வழியாக போய்கிட்டு இருப்பான் யானை வந்து மாலை போட்டுரும் நீ தாண்டா ராஜான் உக்கார வச்சிருவான் அதெல்லாம் இது இப்படி வர்றது தான் அது அப்போ சூரியன் கொடுக்குற செல்வம் சிறந்த செல்வமாக இருக்கு அதாவது செல்வம் வர்றதுக்கு ஒரு பிராப்தம் வேணுங்க பணக்கார சம்மந்தம் வந்துவிட்டால் மட்டும் பத்தாது ஒரு தடவை ஜமீன் தரப்பர் என்ன பண்ணாரான் தன்னுடைய ஒரு அரண்மனையை காலி பண்ணி இன்னொரு அரண்மனைக்கு ஷிஃப்ட் பண்ணறான் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அறையில் இருந்த ஜாமான்கள்லாம் இதை ஷிஃப்ட் பண்ண தானம் கொடுத்துருந்தான் அப்படின்னு நினைச்சார் அதில் அழகான தேக்கு கெட்டில் இருந்தது ஒரு வேலைப்பாடு உள்ள ட்ரம் இருந்தது பத்து மூட்டை அரிசி இருந்தது யானை தந்தம் ஒரு பக்கம் இருந்தது புலித்தலை இருந்தது இப்படி அருமையான பொருள்கள்லாம் இருந்தது மக்களுக்கு அவர் தண்டோரை போட்டார் வந்து வேண்டுமொரு எடுத்துக்கொள்ளலாம்னு எல்லாம் ஓடி போய் ஒரு தமிழ் பொருளும் போய் எடுத்தாராம் அது வந்து ஒரு பெரிய மரப்போட்டியாக இருந்துச்சு அதை தூக்கி ஆள் வச்சு வண்டி வச்சு ஏற்றி வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா அது உப்பு இந்த மாதிரி சொல்றாரு என்ன பிடிச்ச மூதேவி எங்கேயாவது விடுதா பாத்தியா எல்லாம் போய் என்னென்னமோ கிடைச்சது எனக்கு உப்பு கிடைச்சிருக்கு வெளியே பொட்டி பார்த்தா பிரமாதமா இருந்தது இதாண்டா தலையெழுத்துங்கிறது சொல்லி அந்த வேதனையிலே ஒரு பாட்டு பாடின என்ன பாட்டுறான் நாடெல்லாம் சென்னல் விளையினும் நாட்டின் நதியெல்லாம் நவமணி தரினும் காடெல்லாம் ஆடை காய்க்கணும் மேகம் கனகமே பொழியினும் மடவாய் ஆடலே புரியும் அம்பலவான அவரவர்க்கு அமைந்ததே அல்லால் விடலாம் கிடந்து புரண்டு உருண்டு எழியனும் விதியலால் வேறும் ஒன்று உள்ளதோ அப்படின்னு நாடு பூரா நெல்லா கொட்டி கிடந்தாலும் காடுபூராம் பருத்தி புடவையா காச்சாலும் மரமெல்லாம் பணமா கொட்டினாலும் மேகத்திலிருந்து தங்கம் வைரமா விழுந்தாலும் அவனவனுக்கு எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அவனுக்குன்னு ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் கிடைக்கும் தங்கமா கொட்டுதுரா நம்ம போய் வாரிடுலான்னு போனீங்கன்னா உங்களுக்கு பிராப்தம் வருதா தான் நடக்கும் கிடைக்காது அப்படின்னு அது மாதிரி இந்த சூரியனுடைய அருள் இருந்தாதான் உங்களுக்கு செல்வம் வரும் என்று சொல்ற இந்த படிக்கிறேன் வியாப்பன் ந ருத்துர் ந காலோ வபிச்சரதி பலம் நௌஷரீர் விரஷ்டிர் இஷ்டா நேஷ்டைந்தி தேவா நகி பகதி மரு நிர்மலா பானி பாணி ஆஷாகா சாந்தானி அவதி உததயோகோ பிப்ரதி ஷ்மாபிருத ஷ்மாம் எஸ்மின் ஸ்திரைலோக்கியம் ஏவம் ந சலத்தி தபதி ஸ்தாத் சூரியகா ஸ்ரீஏவகா இன்றைய உபயதாரர்களான வைஷால்விய திருமதி கே லட்சுமிபாய் அம்மரவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நாளைக்கே சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தன ஸ்லோகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சதசிரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்க்கிழமை தேசிகருடைய அடைக்கிழப்பத்து அடுத்த புதன்கிழமை மீண்டும் இங்கே சூரிய சதத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமத்